உங்களுக்கு குளிப்பு கடமையாக உங்கள் தலையை கழுவி கொள்ளுங்கள் குளியுங்கள் மேலும் நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் என்று நபிசல்லாக அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறியதாக சிலர் கூறுகின்றார்களே என்று இபுனு அப்பாஹும் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு பொறுத்தவரை சரிதான் நறுமணம் பற்றி எனக்கு தெரியாது என்று விடையளித்தார்கள்